வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு நெப்போலியன் போனபாட் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சில்லு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஆயிரத்தி ஆண்டுகளாக ரோம பேரரசர் முதலாம் தியோடோசியஸினால் தடை செய்யப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் முதல் தடவையாக கிரேக்க நாட்டின் ஏத்தன்ஸ் நகரில் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மனி மீது போரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டா மற்றும் புருண்டி நாட்டு அதிபர்கள் பயணம் செய்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ருவாண்டாவில் இனப்படுகொலைகள் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவை தாக்கக்கூடிய வகையில் நடுத்தர ஏவுகணைகளை பாகிஸ்தான் சோதித்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குர்திஷ் தலைவர் ஜலால் டலபானி அவர்கள் ஈராக் அதிபரானார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏர்லி பேர்டு என்கின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பயணியர் பதினொன்று விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ராபியேல் சான்சியோ இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசித்ரா சென் வங்காள திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கோ நம்மாழ்வார்க் இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திலீப் வெங்சர்கர் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு ராபியேல் சான்சியோ இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மன் ஓவியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இகோட் ஸ்ட்ராவின்ஸ்கி ரஷ்ய அமெரிக்க இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐசக் அசிமோவ் ரஷ்ய அமெரிக்க எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு சுஜாதா தமிழ் திரைப்பட நடிகை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே